வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று அக்டோபர் இருபத்தி மூன்றாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஏழாம் ஆண்டு கிரேட் பிரிட்டனின் முதலாவது நாடாளுமன்றம் கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அல்பர்டோ சாண்டோஸ் டூமோண்ட் ஃபாரிஸ் நகரில் ஐரோப்பாவின் முதலாவது காற்றை விட பாரமான விமானத்தை பறக்கவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் முறையாக விமானம் ஒன்று போரில் பயன்படுத்தப்பட்டது இத்தாலிய விமானி ஒருவர் லிபியாவில் இருந்து புறப்பட்டு துருக்கி நாட்டின் இராணுவ நிலைகளை ஆராய்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நியூயார்க் நகரில் சுமார் முப்பதாயிரம் பெண்கள் வாக்குரிமை கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு லெனின் அவர்கள் அக்டோபர் புரட்சிக்கு அழைப்பு விடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உக்ரைனின் ஒடேசா நகரில் பத்தொன்பதாயிரம் யூதர்கள் ருமேனிய இராணுவ அதிகாரி நிக்கலாய் டெலியானு தலைமையில் ருமேனியா மற்றும் ஜெர்மன் படையினரால் உயிருடன் எரிக்கப்பட்டனர் அடுத்த நாள் மேலும் பத்தாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் பொது சபையின் முதலாவது கூட்டத்தொடர் நியூயார்க் நகரில் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹங்கேரியில் பல்லாயிரக்கணக்கானோர் அரசுக்கு எதிராகவும் சோவியத் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் போராட்டம் நடத்தினர் இந்த ஹங்கேரி புரட்சியானது நவம்பர் நான்காம் தேதி நசுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நோவாஸ் சுரங்கம் ஒன்றில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் 174 எழுபத்தி நான்கு நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் சிக்கிக்கொண்டனர் இவர்களில் நூறு பேர் மட்டும் நவம்பர் ஒன்றாம் தேதி வரை மீட்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை மைய மண்டபத்தில் எம் எஸ் இசை நிகழ்ச்சி இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இடம்பெற்ற யோம் கிபூர்போர் ஐநாவின் தலையீட்டை அடுத்து முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு லெபனானில் பெய்ரூட் நகரில் அமெரிக்க கடற்படை தளத்தில் இடம்பெற்ற குண்டு தாக்குதலில் இருநூற்றி அமெரிக்க கடற்படையினர் கொல்லப்பட்டனர் அதே நாளில் இடம்பெற்ற மற்றொரு தாக்குதலில் பிரெஞ்சு இராணுவத்தினர் ஐம்பத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கம்யூனிச ஹங்கேரியன் மக்கள் குடியரசு ஹங்கேரியன் குடியரசு என பெயர் மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு போரில் அனாதைகளான பெண் பிள்ளைகளின் மறுவாழ்வுக்காக செஞ்சோலை சிறுவர் இல்லம் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நட்டான்யாகு பாலஸ்தீன தலைவர் யாசர் அராபத் ஆகியோருக்கிடையில் அமைதிக்காக நிலம் என்ற உடன்பாடு எட்டப்பட்டது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வடக்கு அயர்லாந்தில் இடம்பெற்ற அமைதி பேச்சுக்களுக்கு பின்னர் அயர்லாந்து குடியரசு இராணுவம் ஆயுத கலைப்பில் ஈடுபட்டது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபாட் வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு காஷ்மீர் விமான தளத்தை தீவிரவாதிகளின் தற்கொலை படை முயற்சி முறியடிக்கப்பட்டது நான்கு தீவிரவாதிகள் மற்றும் ஒரு இராணுவ வீரர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மாஸ்கோவில் நாடக அரங்கு ஒன்றில் செச்சென்னிய தீவிரவாதிகளால் ஏழுநூறு பேர் பனைய பிடிக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இலங்கை சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பிரேசில் விஎஸ்பி முப்பது என்ற தனது முதலாவது விண்கப்பலை விண்ணுக்கு ஏவியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆ சீனிவாசராகவன் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பைரோன் சிங் செகாவத் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கா விக்னேஸ்வரன் இலங்கை நீதிபதி முதலாவது வடமாகாண முதலமைச்சர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஃபீலே பிரேசில் கால்பந்து வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு எம் ஹெச் எம் அஷ்ரப் இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அரவிந்த் அடிகா இந்திய ஊடகவியலாளர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரபாஸ் தெலுங்கு திரைப்பட நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு டபிள்யூஎம்எஸ் தம்பு இலங்கை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அமுது ஈழத்து தமிழறிஞர் புலவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜான் மெக்கார்த்தி அமெரிக்க கணினியலாளர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சுனில் கங்கோபாத்தியாயா வங்கால கவிஞர் இந்நாளின் சிறப்புகள் மேக்கடோனியா குடியரசு நாட்டின் புரட்சி நாள் என்று லிபியா விடுதலை நாள் அமைதி ஒப்பந்த நினைவு நாள் இது கம்போடியாவில் கடைபிடிக்கப்படுகிறது மற்றும் தமிழ் விக்கிபீடியாவில் மோல் நாள் என குறிப்பிடப்பட்டுள்ளது மோல் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே